னந்த கனம் பிரசன்னூபம் நிதாவயுக்தம் யோகீந்திரமேட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீச்சி பவானந்த நமாமி ஓன்று ஸ்ரீஸ்வாமிஜி அவர்கள் மகாசமாதி அடைந்து பதினோரு வருடங்கள் ஆகின்றன எங்களுக்கு இவ்வளவு காலம் சென்றதே தெரியவில்லை ஏதோ நேற்றுத்தான் அவர் மறைந்தது போல இருக்கிறது ஆனால் அதற்குள் பதினோரு ஆண்டுகள் கழிந்துவிட்டது ஒவ்வொரு ஆண்டும் அவரை நினைக்கும் வண்ணம் சில நிகழ்ச்சிகளை நாம் நிகழ்த்துகிறோம் அதை ஒரு நிமித்தமாக வைத்துக்கொண்டு நாமும் ஆத்தியாத்மிக விஷயங்களை சிந்தனை பண்ணுகிறோம் ஆன்மீக கருத்துக்களை ஆழ்ந்து நினைக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று சொற்பொழிவிலே ஸ்ரீ குருபாதுகா ஸ்தோத்ரம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்திற்கு அதாவது ஒன்பது ஸ்லோகங்கள் அடங்கிய ஸ்தோத்திரத்திற்கு விளக்கம் சொல்லலாம் என்று எண்ணி விளக்கம் சொல்லுவதற்கு இந்த குரு ஸ்தோத்திரம் என்பது ஸ்ருங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ நிருசிம்மபாரதி சுவாமிகள் இயற்றியது இப்பொழுது இருக்கிற ஆச்சாரிய சுவாமிகளுக்கு பரமேஷ்டி குருவாக விளங்கியவர் நிருசிம்ம சுவாமிகள் குரு பரமகுரு பரமேஷ்டி குரு என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம் பரமேஷ்டி குருன்னா நம்ம கொள்ளு தாத்தா தாத்தா தாத்தாவ அப்பா உள்ள தாத்தா அது மாதிரி தான் இல்லை பரமேஷ்டி குரு அதுக்கு மேலே இருக்கிற குருவை பராபர குருன்னு சொல்லுவோம் ஆகையினால குரு பரமகுரு பரமேஷ்டி குரு அந்த சுவாமிகள் நல்ல சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கியும் நல்ல உயர்ந்த கவிதைகள் இயற்றக்கூடிய ஆற்றலும் படைத்திருந்ததாக அறிகிறோம் பொதுவாக அந்த மட்டத்திலே வருகிற எல்லோருமே சரஸ்வதியினுடைய அவதாரம் என்றே சொல்ல வேண்டும் அத்தகைய மகான் எழுதிய ஸ்தோத்திரம் இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம் நாமும் குருவை எண்ணி வழிபடுகின்ற இந்த வேளையிலே அந்த ஸ்தோத்திரத்தை சிந்தனை பண்ணுகிறோம் குரு ஸ்தோத்திரம் இல்லை குரு பாதுகா ஸ்தோத்திரம் குருவினுடைய பாதுகைக்கு ஸ்தோத்திரம் குரு போட்டிருக்கிற பாதுகை குருவினுடைய பாதத்துக்கும் கூட ஸ்தோத்திரம் இல்லை குரு ஸ்தோத்திரமும் இல்லை குரு பாத ஸ்தோத்திரமும் இல்லை குரு பாதுகா ஸ்தோத்திரம் குருவினுடைய பாதுகையை அப்படி போற்றி வணங்குகிறார் குருவினுடைய பாதகைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார் நம்முடைய மரபில் திருவடியை வணங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது திருவடிங்கிறது ஏதோ மாம்ச பிண்டமான ஒரு வஸ்து கிடையாது எல்லாருக்கும் குருவினுடைய பாதம் வந்து என்ன இதில் இருக்குது மாம்சம் அது அது வந்து திருவடின்னு நம்ம சொல்கிறோம் அது பாதாம் புஜம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த திருவடிங்கிறது மாம்ச பிண்டமாக இருக்குது அது ஒரு சிம் அது குருவினுடைய பாதம் வந்து குருனுடைய சரீரமே மாம்சமயம் அந்த அந்த பாதமும் மாம்சந்தான் ஆனால் வந்து அந்த பாதுகைங்கிறது ஒரு ஒரு அடையாளத்தை குறிக்கிறது அறிவின் அடையாளத்தை பாதுகைகள் பாதங்கள் குறிக்கின்றன பாதுகைகளும் குறிக்கின்றன அந்த அறிவை தாங்குகின்ற பாதுகைகள் குருவினுடைய திருவடி இரண்டு வகையான அறிவை கொடுக்கிறது தர்ம அதர்ம அறிவு விவேக்கம் ஆத்ம அநாத்ம விவேக்கம் எது செய்யத்தகுந்தது எது செய்யத்தகாதது என்கிற அறிவையும் குருவினுடைய திருவடி ஒரு திருவடி கொடுக்கிறது மற்றொரு திருவடி எது பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள் என்கிற அறிவை கொடுக்கிறது ஆகவே பரஜானம் அபரஜானம் அல்லது தர்மா தர்ம விவேகம் தத்துவ அதத்துவ விவேகம் இரண்டையும் அந்த திருவடி கொடுப்பதாக நாம் கருதுகிறோம் இது ஒரு சிம்பாலிக்காக தான் பூஜை பண்ணுறோம் பாதத்தை பூஜை பண்ணுறதுன்னு சொன்னால் அறிவை பூஜை பண்ணுறதாகத்தான் அர்த்தம் அவங்க கிட்ட இருந்து அறிவு வந்ததுனால அவங்களுடைய பாதத்தை பூஜை பண்ணுறோம் இப்போ வந்து நல்லா கிரிக்கெட் விளையாண்டான்னா அது எப்படி தெரிவிக்கிறது ஒருத்தர் நன்றாக கிரிக்கெட் விளையாடியிருக்கான் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து விளையாடிருக்கான் அப்போ அவனுக்கு அவனுக்கு எப்படி அவனுக்கு அவனை தெரிவிக்கிறதுனா அவனை பார்த்தோன்ன கை கொடுக்கறது கை கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்க கை கொடுக்குறதுல என்ன மீனிங் இருக்குது நம்ம தெரிவிக்கிறதுக்கு நம்ம வந்து அவன்கிட்ட சந்தோஷத்தை தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் இல்லையா அதுக்குத்தான் அவனை கையை பிடிச்சி குறைக்கு கன்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செக்கரை ஈட்டி கொடுத்துட்றாங்க அப்போ வந்து ஒரு கிரிக்கெட் விளையாண்டவனுக்கு அது அவனுக்கு அவனுடைய விளையாட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று அவனுடைய சரீரத்தோடு சம்மந்தப்பட்டு நம்ம பண்ணுறோம் அது கையை குலுக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதை பண்ணுறோம் இல்லாட்டி கட்டி தழுவிக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் குருக்கிட்டிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது ஞானம் கிடைக்கிறது ஞானம் கிடைச்சா எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அந்த அந்த கிராட்டிடியூடை அந்த சந்தோஷத்தை அப்படின்னா அவருடைய பாதத்தை பூஜை பண்றதுனால அதை நாம் திருப்திப்படுத்துறோம் நிறைய பேர் காலில் விழுகிறதுங்கிறாங்க அது லாங்குவேஜ வித்தியாசமா இருக்கு காலில் விழுங்குறதுங்கிற வார்த்தைக்கும் திருவடியை வணங்குறதுங்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு கலர் திருவடியை வணங்குறது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு தெய்வீகம் நிறைந்த சொல்லா இருக்குது காலில் விழுகிறதுனா அது என்ன ஏதோ தலைவீதியேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நம்ம வந்து நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துறதுக்குத்தான் அப்படிலாம் நம்ம பண்ணுறோம் அதனால் குருவினுடைய திருவடி எதை குறிக்கிறது ஞானத்தை குறிக்கிறது தர்ம அதர்ம விவேகமாகிய ஞானத்தையும் தத்துவ அதத்துவ விவேகமாகிய ஞானத்தையும் கொடுக்கறது அந்த அறிவை தாங்கிற பாதுகை அதனால் அறிவை தாங்கும் பாதுகையை நாம் வணங்குது இப்போ பாதுகையை வணங்குறதுங்கிறது என்னன்னா நாம் வந்து ஒரு பட்டிக்கு எப்போ மதிப்பு வர்றதுன்னா ஒரு பட்டிக்கு மதிப்பு எப்போ வருதுன்னா அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற பொருளை பொறுத்து பொட்டிக்குள்ளே இருக்கிற பொருளை பொறுத்து தான் பொட்டிக்கு மதிப்பேன் வந்து நம்ம வயிறை நகையை வச்சுருக்கோம் அதை அழகாக ஒரு பெட்டியில் வச்சு அந்த பட்டியை வந்து நாம் என்ன பண்ணுறோம் பீரோக்குள்ளே ஒரு சேஃப் லாக்கர் வச்சு அதில் ஒரு சைடு அதுக்குள்ளே வச்சு அதை இது பண்ணி அதை ஒன்று பூட்டி அதுக்கப்புறம் இதை வச்சு இதையும் பூட்டி அப்புறம் பீரோவையும் பூட்டி நல்லா மேலே தாப்பாடுலாம் போட்டிருக்கோமான்னு பார்த்துட்டு வர்றோம் அப்போது அதுக்கப்புறம் அந்த கதவை போட்டணும் அந்த பீரோ இருக்கிற கதவை ரூமையும் கதவையும் போட்டணும் அப்போ வந்து ஒரு பொருளுக்கு மதிப்பு எப்போன்னா ஒரு ஒரு பொட்டிக்கு மதிப்பு எப்படின்னா அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற பொருளை கொருத்து எத்தனையோ பேர் செருப்பு போட்டுருக்காங்க எல்லா செருப்பையுமே பூஜை பண்ணுறோம் இப்போ வந்து இப்போ இருக்கிற கல்ச்சரில் என்ன தலைவருடைய ஒரு செருப்பு ஆயிரம் ரூபாய்க்கு ஏலம் போகிறது தலைவருடைய ஒரு செருப்பு ஆயிரம் ரூபாய்க்கு ஏலம் போகுது இன்னொரு செருப்பு இன்னொரு ஆயிரம் ரூபாய்க்கு போகிறது தலைவருடைய செருப்பு அது அதெல்லாம் வந்து தப்பு இல்லை எப்படி அது வந்து என்னென்ன அது என்ன செருப்புக்கான கொடுக்குறேன் கட்சிக்கு கொடுக்குறேன் எப்படி பாருவர் அப்போ செருப்பு கட்சிக்கு தனியாக கொடுக்கலாமே செருப்புக்கு ஏன் செருப்பை ஏன் வாங்கிக்கணும் அதை வாங்கி தனியாக பேக்கெட் பண்ணி அது ஒத்த செருப்பு வேறு பண்ணுறாங்க யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் வந்து இந்த கல்ச்சர் இது எங்கேருந்து இல்லாமல் எப்படி இல்லாமல் எந்த ரூபத்தில் இல்லாமல் இருக்குது ஆனால் இங்கே நம்ம போட்டுறதுங்கிறது நம்ம வந்து அந்த பொட்டியை போற்றுனா அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற பொருளின் காரணத்தை முன்னிட்டு பொட்டியை போற்றுகிறோம் அதே மாதிரி குருவினுடைய பாதத்தை போற்றுகிறோம்னா குரு தர்ற ஞானத்துக்காக வேண்டி குருவினுடைய பாதத்தை போற்று பாதுகையே போற்றுகிறோம் பாதுகைக்கே அந்த சக்தி இருக்குங்கிறார் அவர் நீ ஒன்றும் வேண்டாம் அந்த பாதுகைக்கே அந்த மகத்துவம் இருக்குது அதனால தான் மட்டங்கள்ல எல்லாம் பெரிய மகான்கள்ட்ட வந்து பாதுகையை வந்து அவரை போட சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த பாதுகையை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிகிட்டு அந்த பாதுகைக்கே போ அந்த சக்தி இருக்குங்கிறது அதனால நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாம் அது கொடுக்கும் இப்போ பாதுகைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது பாதுகையினால் என்ன கிடைக்கிறதுனா பாதுகையினால் நமக்கு வந்து எல்லா ஞானமும் கிடைக்கும் பாதுக்கையை பூஜை பண்ணுறது அது ஒரு அடையாளம்தான் அது ஒரு கட்டை தான் அது மரக்கட்டை தான் அது ஆனா அந்த மரக்கட்டையாக இருந்தாலும் நம்ம பூஜை பண்ணுற போது நம்ம பண்ணுற ஆட்டிடியூடு பக்தி அந்த பக்தியின் காரணமாக நமக்கு மனசில் பக்குவம் வருகிறது அப்புறம் உண்மையை சொல்லி கொடுத்தா ஞானமும் வருகிறது எல்லாம் வருது அதனால் இந்த பாதுக்கையை ஸ்தோத்திரம் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே எதை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் பாதத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணலை அந்த குருவினுடைய சரீரத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணல விஷ்டத்தைத்தான் ஸ்தோத்திரம் பண்றோம் அந்த ஞானத்தை நாம புகழ்றோமே தவிர போற்றுகிறோமே தவிர குருவினுடைய வடிவத்தையோ குருவினுடைய பாதத்தையோ குருவினுடைய பாதுகையோ நாம போற்றலை அறிவை வந்து நீங்க வந்து அறிவுக்கு ஏதாவது வடிவம் இருக்கா அறிவுக்கு ஏதாவது வடிவம் இருக்கிறதா அது வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அறிவை நீங்க வடிவமா காட்ட முடியுமா அறிவுக்கு வடிவம் இல்லை ஆனால் நமக்கு வந்து ஏதேனும் ஒரு வடிவத்தின் மூலம்தான் நம்முடைய நன்றி உணர்வை தெரிவிக்க முடியும் ஆகவே நாம் என்ன பண்ணுறோம் அந்த அறிவை இந்த பாதுகையாக கருதுறோம் நாம் இந்த பாதுகையினால நாம் அறிவை பெறதினால பாதுகையவே அறிவாக கருதுறோம் அதனால இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க சாதனே சாத்திய புத்தி சாதனத்தில் சாத்திய புத்தியை வைப்பது கருவியின் இடத்திலேயே குறிக்கோளுடைய குறிக்கோளாக குறிக்கோளாகிய புத்தியை வைக்கிறது சாதனத்திலேயே சாத்தியத்தின் புத்தியை வைப்பது இந்த கார் தான் என் காரில் தான் நம்ம பத்ரிநாத் போனோம்னு வச்சுங்களேன் இந்த காரே கேதார்நாத் தான் அப்படின்னு சொல்றோன்னு வச்சுங்களேன் காரில் இங்கே ரிஷிகேஷில் காரில் ஏறி அந்த காரில் வந்து கேதார்நாத் பத்ரிநாதம்லாம் போயிட்டு வந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம் இந்த காருக்கு ஒரு பூஜை பண்ணப்பா இந்த கார் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணித்து ஒரு இடத்துல கூட ரிப்பேர் ஆகாம மக்கர் பண்ணாமர் ஆகலைநாத் காரே கேதார்நாத் காரே பத்ரிநாத் நமக்கு வந்து சந்தோஷம் நம்மளை கொண்டு போய் காமிச்சுட்டு வந்ததுனால சரியா நமக்கு ஒரு இடஞ்சனும் இல்லாமல் கொண்டு போய் காமிச்சுட்டு வந்ததுனால அதுக்கு அவ்வளவு மதிப்பு அதனால ஒரு ஆட்டிடியூடு உண்மையிலேயே கார் பத்ரிநாத் கேதார்நாத் இல்லை ஆனா சாதனே சாத்தியுத்தி இது நிறைய நம்முடைய நாட்டுல உண்டு எல்லா துறையிலுமே கும்பிடுறது உண்மையிலேயே கடவுள் வந்து இந்த விக்கிரக ரூபத்துல இல்லை ஆனாலும் விக்கிரக ரூபத்துல ஏன் பூஜை பண்றோம்னா நம்ம மனசுக்கு அப்பத்தான் கொஞ்சம் பிடிபடும் அதுக்காக பண்றோம் கடவுள் எங்கும் நீக்க நிறைந்தவர் விக்கிரகம் வந்து சாதனமே தவிர சாத்தியம் அல்ல விக்கிரகம் வந்து சாதனம்தானே தவிர விக்கிரகம் சாத்தியம் கிடையாது ஆகினாலும் என்ன பண்றோம் சாதனே சாத்திய புத்தி விக்கிரகத்தையே கடவுளா நினைக்கிறோம் விக்கிரகம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜட வஸ்துக்கள் அதுவும் ஆனா அது ஜடமா நினைக்கிறதில்லை அஸ்மின் பிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் அப்படின்னு சொல்லி பகவானே எங்கும் சர்வகதமாக இருக்கிற பகவானே ஒரு இச்சுனு விக்கிரகத்துல கொண்டு இதுலேருந்து எதுக்காக இவ்வளவு பேசுறேன்னு சொன்னா குரு பாதுகையை வணங்குவது என்பது ஞானத்தை போற்றுவதாகும் அறிவை போற்றுவதாகும் அறிவு நமக்கு வேணும் அறிவு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மையும் உண்டாகும் அறிவுடையார் எல்லாவுடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இளர் அறிவில்லைன்னு சொன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லைங்கிறார் நீ உலகம் முழுக்க உனக்கு சொந்தமா இருந்தாலும் நீ பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் ஆத்ம ஜானம் தர்மா தர்ம ஜனம் இதெல்லாம் தத்துவ ஜானம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா என்னன்னா அறிவில் அறிவிலார் என்னுடைய ரேனும் இல்லை கொஞ்சம் இழுத்து சொல்லணும் எவ்வளவு இருந்தாலும் ஒன்னும் இல்லாததுக்கு சமானம் அதெல்லாம் ஞானம்தான் நமக்கு வேணும் அறிவுதான் வேண்டும் அந்த அறிவை தந்தத்தினால குரு இடத்துல அந்த குரு பாதுகையே பூஜை பண்றான் அதத்தான் இவர் வர்ணிச்சு ஒன்பது ஸ்லோகங்கள்ல சொல்லுகிறார் ரொம்ப அழகான ஒரு பொயிட்டிக் கவித்துவம் இந்த ஸ்லோகங்களில் தெரிகிறது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கடைசி வரியில் வந்து நமோ நம ஸ்ரீ நமோ நம ஸ்ரீ குரு வருகிறது அதனால அதை முதல்ல நான் விளக்கி விடுறேன் அதெல்லாம் உங்களுக்கு தானே மற்றெல்லாம் புரிஞ்சு போயிடும் மற்றெல்லாம் கடைசி வரியை எக்ஸ்பிளைன் பண்ண நமோ நம ஸ்ரீ பாதுக்கள் இரண்டுக்கும் பாதுகே பாதுகா பாதுகையா பாதுகாப்பாம் பாதுகாபி பாதுகா யை பாதுகாப்பாம் பாதுகாப்பம் கிராமர் அது முன்னாடி பிரம்மச்சாரியெல்லாம் இருக்காங்க அதுக்காக பாதுகா பாதுகா பாதுகாது பாதுகாயை ஒண்ணுதான் ஒருமை தான் அது பாதுகாப்பா இருமை சம்ஸ்கிருதத்துல ஒருமை இருமை பன்மை உண்டு ஒருமை பன்மை மற்ற பாஷையில சம்ஸ்கிருத்துல ஒருமை இருமை பன்மை உண்டு ரெண்டு இருக்கிற பொருள் உலகத்துல நிறைய இருக்கு அதனால வச்சிருக்கு தம்பதி ரெண்டு தம்பத்தினாலே எப்பவுமே இருமைதான் அது தம்பத்திங்கிற வேர்டே எப்பவும் இருமைதான் இப்படி சம்ஸ்கிருதத்துல சில இதெல்லாம் உண்டு அதனால பாதுகாப்யாம் பாதுகாப்பாம் நமோ நமஹா ஒரு தரம் நமஸ்காரம் பெரிய பொருட்கெல்லாம் வந்து ஒரு நமஸ்காரத்துல நிறுத்தினா அது மரியாதை குறைவு அதனால பெரிய பொருளுக்கெல்லாம் ஒரு தரத்துக்கு பண்ணணும் சன்னியாசிகளை கண்டால் சாஸ்திரம் நாலு முறை வணங்க சொல்லியிருக்கு நம்ம பண்றதில்லை அது வேற விஷயம் நாலு நமஸ்காரம் பண்ணணுமா அதனால குரு பாதுகாப்பாம் நமோ நமஹா குருவினுடைய பாதுகைக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் அதுல இன்னொன்னு இருக்கு ஸ்ரீகுரு பாதுகாப்தான் இந்த ஸ்ரீ குருங்கிறது ரொம்ப முக்கியம் குருன்னு சொன்னா நமக்கு அறிவை கொடுக்கிறவர் நம்முடைய அறியாமை அழிக்கிறவர் அப்படின்னு குரு சப்தத்துக்கு அர்த்தம் ஸ்ரீ குருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா திரு பொருந்திய குரு திரு திரு திரு திரு குரு இல்லை திரு திரு பொருந்திய குரு சில சில குரு எல்லாம் வந்து யாராவது கேள்வி கேட்டா திரு திருந்தா முழிக்கணும் அதனாலிய குரு திரு பொருந்தியன்னா என்ன அர்த்தம் திருன்னு சொன்னா நல்ல அதிர்ஷ்ட சக்தி உடையவர் அர்த்தம் அதிருஷ்டமான சக்தியை உடையவர் ஸ்ரீ அவர்கிட்ட செல்வம் இருக்கு அறிவு செல்வம் இருக்கு எவ்வளவோ இருக்கு ஸ்ரீனா செல்வம்னு அர்த்தம் திரு திருங்கிறது தமிழில் அந்த திருவுக்கே தமிழ்லேயே விளக்கம் செல்வம் திரு ஈஸ் செல்வம் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த ஸ்ரீங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம் நான் சுருக்கமாக சொல்றேன் அவருடைய குருவினுடைய அருள் அவருக்கு இருக்கு ஒன்று அவருடைய குருவினுடைய அருள் சாதாரண குரு இல்லை அவருக்கு குரு இருக்கார் இல்லையா அந்த குருவினுடைய அருள் அவர் பெற்றிருக்கார் அதனால அவர் ஸ்ரீ குரு மாத்திரமல்லீகா வேதம் சொல்லுகிறது அல்ல சாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தினுடைய அனுகிரகம் அவருக்கு நிறைய இருக்கிறது அவருடைய குரு அவருடைய குருவினுடைய அனுகிரகம் ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் இருக்கிறது இந்த மூணும் இருந்தா தான் ஒருத்தர் குருவாகவே இருக்க முடியும் இல்லாட்டி இருக்க முடியும் அறிவாளியா இருக்கிறது ஞானியா இருக்கிறது வேற குருவா இருக்கிறது நாம இருக்கலாம் ஆனா குருவாகிறது தனி கெப்பாசிட்டி அது நாம விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுகிட்ட விஷயத்தை சொல்றதுங்கிறது அது இன்னொரு விதமான அனுகிரகம் தான் ஆகையினால ஈஸ்வர அனுகிரகம் குரு அனுகிரகம் சாஸ்திர அனுகிரகம் இரண் மூன்றும் நிரம்ப பெற்றவர் இந்த குருநாதர் அதனாலதான் என்ன பண்ணணும் ஸ்ரீகுருன்னு சொல்றவோ இந்த அர்த்தம் எல்லாம் இருக்கு ஸ்ரீகுருன்னா மூணு அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகம் அனுகிரகம் அவருடைய குருவினுடைய அனுகிரகம் இந்த மூன்று அனுகிரகமும் உடையவர் தான் ஸ்ரீ குரு அந்த குருவினுடைய பாதக் பாதுகையை நான் திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுகிறேன் நமோ நம குரு பாதுகாபியான் அந்த சுங்கேரி மட்டங்கள்லாம் அவருடைய குருவினுடைய குரு சமாதி ஆயிட்டா கூட அவருடைய பாதுகைக்கு தினம் பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் ஆகையினால அதெல்லாம் பண்ணினாத்தான் அந்த ஒரு அந்த டிவைன் பவர் அந்த தெய்வீக சக்திங்கிறது அவர்களால் உடையவர்களாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சும்மா வரட்டுத்தனமா என பேசப்படாது ரொம்ப அந்த எல்லாத்துலேயுமே ஒரு டி ஒரு தெய்வீகம் அதுல ததும்படும் அது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சர்வம் பிரம்ம எல்லாம் ஒன்று தானே என்னத்துக்கு இது அப்படின்லாம் சொல்றதில்லை அந்த சர்வம் பிரம்மனு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பூஜை சர்வம் பிரம்மன்னு புரிய வச்சதுனால எல்லாம் பரம் பிரம்மே அப்படின்னு நமக்கு அறிவை கொடுத்ததுனால தான் இவ்வளோ வழிபாடு அஹ நமோ நம ஸ்ரீ குரு இதுதான் கடைசி வரி எல்லா ஸ்லோகத்திலையும் நான் ஒரு ஸ்லோகத்தையும் சொல்கிறேன் யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்க சொல்லாதவங்க கேளுங்கோ நான் ஒரு ஸ்லோகமா சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றேன் அனந்த சமுத்திர தாரந்திர நோக்கா தியம் குரு பக்திதா नमो अनंत வைராஜயிராஜ் தூஜனீருபா அனந்த சமுதிரிதாருபிதா नमो வைராஜ் தூ நமோ நமது அனந்த சமுதிர தர நோக்கயும் ஒன்னு அனந்த போட்டு சமுசாரம் சொன்ன லிட்ரல் மீனிங் என்னன்னு சொன்னா உழண்டுட்டே இருக்கிறது அப்படியே அர்த்தம் சம் சரத்தி நன்றாக உழழுதல் அர்த்தம் திரும்ப திரும்ப உழல்றது சம்யக்கு சரதி வாழ்ந்து இறந்து பிறந்து வாழ்ந்து இறந்து பிறந்து வாழ்ந்து இறந்து அதான் உழல்றது அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஏதாவது உன்னை பிடிச்சுக்கிறது அதை கொஞ்ச நாளைக்கு அதுல இருந்து இன்பம் வரும்னு எதிர்பார்க்கறது அப்புறம் அது இன்பம் வராதுன்னு ஒன்று தூக்கி போட்டு விடுறது அப்புறம் இன்னொன்று பிடிச்சிக்கிறது அதில் சுகம் வருமானு நினைக்கிறது அதில் கொஞ்ச நாள் கிடைச்சது அப்படி போடுறது இப்படியே வாழ்க்கை முழுவதும் இன்பம் கிடைக்குமா கிடைக்குமா என்று ஒவ்வொரு பொருளையும் அடைந்து உழலுவது அதில் இன்பம் வராமல் கிடைச்சிட்டு துண்டாரு அதுக்கு பேர் சம்சாரம் சம்சாரங்கிறதுக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே நீங்க பட்ட துன்பங்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் கடவுளே இன்னும் எவ்வளவு துன்பம் படணுமோ தெரியலையே பட்ட துன்பம் பட்டு கொண்டிருக்கின்ற துன்பம் படப்போகின்ற துன்பம் இப்படி எத்தனை பிறவியில் எத்தனை திறவை பட்டயணும் இது ஒரு பிறவிதான் நம்ம நினைச்சுன்னு இருக்கும் நம்ம நினைச்சு நமக்கு தெரிஞ்சது இது ஒரு பிறவிதான் ஆனா எத்தனையோ பிறவி இருந்திருக்கிறதுன்னு சொல்லுகிறது இனி எத்தனையோ புத்தி வரலன்னா இன்னும் எத்தனையோ பிறவி வரும்னு சொல்றது ஆகையினால எத்தனையோ பிறவிகளில் அனந்த சம்சாரம் திரும்ப திரும்ப முடிவில்லாமல் அனந்த சம்சாரத்துல சமுத்திரம் அது சம்சார சமுத்திர சம்சாரத்தை சமுத்திரத்தோடு ஒப்பிடுறாங்க கடலோடு ஒப்பிடுறாங்க நம்மெல்லாம் வந்து இந்த போட்டில் போகணுன்னு அடிக்கடி ஆசை வரும் நமக்கு எப்போவாது அங்கே எங்கே போனோம்னா போட்டில் போகணுன்னு ஆசை வரும் நீங்கள் போட்டில் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல திரும்ப எப்படா கரைக்கி போகும் அப்படி தான் நினைக்கிறது உண்டு அதாவது அப்படி இல்லை அப்படி என்ஜாய் பண்ண தெரிஞ்சால் பண்ணலாம் அது வேறு விஷயம் நிறைய பேருக்கு கொஞ்சம் நேரம் ஆன உண்டு தேக்கடி இருக்கு வரும் ஒன்று அந்த தேக்கடியில் நீங்கள் வந்து போட்டில் ஏறி உட்கார்ந்துட்டு அந்த அந்த எண்டு அந்த டேம் கிட்ட வரைக்கும் ரொம்ப அது வரைக்கும் கூப்பிட்டு போகிறதுல கொஞ்சம் முன்னாடி திருப்பிட போகிறேன் அதில் ஏறி உட்கார்ந்த உடனே நீங்களும் இந்த பக்கம் யானை வருமாக்கும் அந்த பக்கம் புலி வருமாக்கும் இந்த பக்கம் இது வருமாக்கும்னு பார்த்துக்கிட்டு கடைசியில் நாலு பன்றி வந்துக்கும் நாமளும் வந்து இப்படி இருந்து கஷ்டப்பட்டு போய் போய் சுற்றி சுற்றி கடைசி வரைக்கும் ஒன்று தெரியாது அது அது மாத்திரம் விட்டா போறணும் ஆகிடும் ரொம்ப யானை தான் இருக்குன்னு யானையும் இருக்குது நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி இங்கே இருந்து வந்து மேலே வந்து அங்கே டிக்கெட்டு வாங்கிறதுக்குள்ளே போரும் போர்னு ஆகி ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து யானையை கொஞ்சம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டே இருக்கேன் அவனும் விட போகிறதில் அவனுடனே திரும்பி போகிறோம் அது வேறு விஷயம் இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் போட்டுன்னு வச்சுக்கலாம் எத்தனை நேரம் இருப்பீங்க திரும்ப கறவை சேர்ந்தால் போர்னு ஆகிடும் பசிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்க இத்தனைக்கும் ப இதெல்லாம் வச்சுருப்பீங்க இருந்தாலும் கூட போகலான்னு போர் அடிக்கும் நான் சொல்கிறார் இந்த சமுத்திரம் இந்த சமுத்திரம் பெருசாக இருக்குது இப்படியே பிறந்து பிறந்து நிறைய அழுத்து போச்சு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அனந்த சமுத் சம்சார சமுத்திர தார சமுத்திரத்தை கடக்க செய்கின்ற படகாக இருக்கின்ற அதாவது முடிவற்ற இப்படி போடணும் முடிவற்ற பிறவிக் கடலை தாண்டுவிக்கும் படகாய் இருக்கின்ற குருவினுடைய திருவடிக்கு வணக்கம் வணக்கம் அவர் என்ன பண்றாருனா இதெல்லாம் வெறும் தோற்றம் தான்ப்பா உண்மையில் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நமக்கு உண்மையை உணர்த்தி நமக்கு அறிவை கொடுத்து நம்மை சம்சாரத்திலிருந்து மீட்கிறார் நான் தத்துவமெல்லாம் இப்போ இங்க பேச முடியாது ஏன்னா இது தோற்றம் அதனால அவர் வந்து நமக்கு என்ன பண்றார் விஸ்டம் கொடுக்கிறார் உனக்கு உண்மையிலேயே துன்பம் கிடையாது துன்பமெல்லாம் நீயா நினைச்சுக்கிற ஒரு கற்பனை உண்மையில் இன்பமும் துன்பமும் ஒரு மாயத்தோற்றம் என்று அவர் அறிவுபூர்வமா நல்லா நமக்கு புரியுற மாதிரி நியாயத்தை எல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் அப்படி புரிய வச்ச உடனே நமக்கு துன்பங்கள்லாம் நீங்குகிறது அனந்த சம்சார சமுத்திர தார நௌகாயிதாபியாம் ஸ்ரீ குரு பாதுகாப்பாம் நமோ நமஹா நமஸ்காரம் எல்லாம் ஞாபகம் பாதுகைக்கு பாதுகைக்கு பாதுகை பாதுகை இஸ் ஈக்குவல் டுதான் பாதுகை இஸ் ஈக்குவல் டு ஞானம் நீங்கள் பாதுகை டு குரு இப்படின்னா போட்டுடக்கூடாது பாதுகை இஸ்இக்குவல் ஞானத்தை அது ஒரு அடையாளமாக வச்சுட்டுருக்கும் எப்படி விக்கிரகத்தின் மூலமாக கடவுளை பூஜை பண்ணுகிறோமோ அதே போன்று பாதுகையின் மூலமாக குருவை நினைத்து குருவை நினைப்பதன் மூலமாக அவர் தந்த அறிவை நாம் பெற்று அவர் தந்த அறிவை நாம் போற்றி வணங்குகிறோம் அதுதான் கருத்து குரு பக்தி தாபியம் சம்சாரத்தை தாண்ட வைக்கிறது மாத்திரம் இல்லை அவரிடத்துல நமக்கு பக்தியை அதுவே விருத்தி பண்ணுகிறது நம்ம ஏதோ ஆரம்பத்தில் போனா போகிறதுன்னு ரெண்டு பூவை போட்டால் கூட நாலிடம் நம்மளையும் அறியாமல் அந்த குருவினிடத்துல நமக்கு அன்பை தருகிறது ஊட்டுகிறது பெருக்குகிறது குரு பக்தி குரு பக்தி குரு பக்தின் ததாத்தி குரு பக்தியை கொடுக்கக்கூடிய பாதுகைகள் அவரிடத்திலே அன்பை பெருக்கச் செய்யக்கூடிய பாதுகைகளை நான் வணங்குகிறேன் அது மாத்திரமல்ல வைராகிய சாம்ராஜ்ய தன்னை வணங்குகிறவர்களுக்கு பற்றற்ற தன்மை என்னும் பேரரசாட்சியை வணங்குகிறது நமிழ் படுத்துறேன் பற்றற்ற தன்மை என்னும் பேரரசாட்சி வைராகிய சாம்ராஜ்யம் ராமபக்தி சாம்ராஜ்யம்னார் தியாகராஜர் இங்கே வந்து வைராக்கிய சாம்ராஜ்யம் உண்மையிலேயே வைராக்கியம் தான் சாம்ராஜ்யம் நம்ம என்ன நினச்சுருக்கோம் நிறைய வச்சுட்டு இருந்தா நம்ம வந்து அதுக்கெல்லாம் நம்முடையதுன்னு சொல்லிக்கலாங்க இவன் பற்றற்ற தன்மை தான் ரொம்ப சாம்ராஜ்யம் வைராக்கிய சாம்ராஜ்யம் அவங்களால தான் எல்லாத்தையும் ஆட முடியறது ஏன்னா அவங்கள எதுவும் ஒன்றும் பாட்ட இது பண்ண முடியாது பந்தப்படுத்த முடியாது நாம் வைத்திருக்கிற பொருள்களுக்கு நாம் அடிமை பொருள்களை துறந்த முனிவர்களுக்கு பொருள்கள் அடிமை நாம் வைத்திருக்கிற பொருள்களுக்கு நாம் எல்லோரும் அடிமை பொருள்களை துறந்த முனிவர்களுக்கு பொருள்கள் அடிமையாக இருக்கிறது ஆகவே அவர்கள் பொருள்களை ஆழ்கிறார்கள் உலகத்தை ஆழ்கிறார்கள் பூமியையும் மனிதர்களையும் எல்லோரையுமே அவர்கள் ஆழ்கிறார்கள் வைராசாமலம் தரவமிரி மமத்தய கன்தாப்பீமி கண்டிவீமய கௌப்பீனவந்தவந்தம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்ன மரத்தடியில் படுத்துக்கிறான மூலம் தரலம்த தரோகோ மூலம் கேவலம் ஆசிரயந்தா அவன் என்னன்னா அணிகேதா அவனுக்குன்னு வீடு கிடையாதான் நிக்கேதா இல்லை அணிகேதா அப்படின்னு கீதை சொல்லுகிறது அதனால் மூலம் தரோகோ கேவலம் ஆசிரியந்தஹா அடிக்கடி சித் பகவான் மரத்தடி சாமியார் அப்படின்பார் அதாவது சில சமயம் நிர்வாக விஷயங்களில் பேசுறதுன்னு அவர் சொல்லுவார் இப்படி இருக்கணும்னா நம்ம மரத்தடி சாமியார் ஆழணும் அப்படின்னா அதெல்லாம் ஆண்டான் அப்படின்னு அது மாதிரி மரத்தடி சாமியார் நல்ல மூலம் அதே ஒரே மரத்தை தான் பிடிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தமில்ல அடுத்த நாள் வேற மரத்துக்கு போயிடுவார் இப்படி ஒரே மரத்தை பிடிச்சுன்னா அதுல அபிமானம் வந்துடும் நிறைய பேருக்கு பாருங்க உட்கார்ந்த இடத்துல நான் தான் உட்காரணும்னு அப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்தா அந்த இடத்துலதான் நான் அடுத்த நாள் உட்காருவேன் அது ஒரு மனுஷனுடைய சுவாவம் அது அது மாதிரி இவரும் இந்த இந்த மரத்தடியில பார்த்தா அடுத்த நாள் அதே மரத்தடியில் இருப்பாரு இந்த ஊரே இப்படித்தான் வந்ததுங்கிறாங்க தேனியே ஒரு மரத்தடிலாம் ஒரு சாமியார் இருந்தாராம் அந்த சாமியார் ரொம்ப சித்தரா அவர்கிட்ட நிறைய பேர் வருவாங்கனா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோம் ஒரு பெரிய மரம் இருநூறு பேர் உட்கார்லாங்க அந்த மரத்துக்கு இடையில அப்படின்னு யாரோ சொல்லி கேட்டேன் இந்த ஊரில் ஒரு பெரியவர் சொல்லி கேட்டேன் அந்த மரத்தடியில் ஒரு சாமியார் இருந்தாரான் அவர் தேனூர் சாமியார் அந்த தேனூர் சாமியை பார்க்க போறேன் போறேன் சொல்லி தேனீன் ஆகிட்டுதான் இந்த ஊருக்கு பேர் அப்படின்னு சொல்லி தேனின்னு ஏன் பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னார் அது சாமியார் சம்மந்தப்பட்டதாக தான் அது மரத்தடி சாமியார் இப்போ மூலம் தரோகோ கேவலம் தரோஹோ மூலம் தருன மரம் மரத்தினுடைய மூலத்தை ஆசயந்தஹா பாணித்வயம் போக்தும் அபத் அமத்திரயந்தஹா ரெண்டு கையை வச்சுன்னு வாங்கி சாப்பிட்டு போயிடுவார் கரத்தல பிக்ஷா அதனால இதை சாப்பிட்டு போடுவார் கந்தாமைகீமப்பி குட்சயந்த கந்தையை போல செல்வத்தையும் கூட துச்சமாக நின்னுப்பாராம் எப்போ ஏற்பட்ட பொருளாக இருந்தாலும் அதை அது மதிக்கிறது இல்லைன்னு சொன்னார் ஸ்ரீமப்பி குட்சயந்தஹா வைராக்கியவானாக இருக்கிற அந்த மகான்கள் உயர்ந்தவர்கள்னு ஸ்லோகம் சொல்லுகிறது எதுக்கு இதை சொல்கிறோம் நீங்கள் என்ன நமக்கும் வைராக்கியத்தை கொடுக்குறவர் வைராக்கியங்கிற சாம்ராஜ்யத்தை நமக்கு வழங்கக்கூடியது எது குரு பாதுகை குரு பாதுகை பாதுகைன்னா அந்த அறிவு அந்த குரு பாதுகை நமக்கு என்ன கொடுக்கறதுன்னா வைராக்கியம் பற்றற்ற தன்மையை கொடுக்கறது பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் லைஃபை அவர் எப்படி இருக்காருன்னு சித் நல்ல எக்ஸாம்பிள் அதுக்கு லாஸ்ட்டு அந்த அவருடைய கடைசி காலத்தில் எல்லாம் நம்மன்னா என்ன பண்ணுவோம் கடைசியில் தான் ரொம்ப அபிமானம் அதிகமாகிடும் வீட்டில் வயசாக வயசாக நம்ம பார்த்துருக்கோம் வீட்டில் ரொம்ப இதாக அங்கே போகாத இங்கே வைக்காத அது இது பண்ணாத அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பற்று அதிகமாகிடும் ஏன்னா இத்தனை வருஷமாக அனுபவிக்கலை இப்போ தான் அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அதுக்குள்ளே ஆள் பகவான் வந்து கூப்பிட்டு போயிட்டான்னுலாம் அனுப்பிவிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆகிருக்கு அதனால என்ன அப்போ அதிகமாக பற்று வரும் வயசான காலத்தில் தான் பேரம்பரில் பற்று வரும் குழந்தை வீட்டில் பேரில் பற்று வரும் எல்லாத்துலேயும் பற்று வரும் ஆனால் சுவாமி அந்த விஷயத்தில் கடைசியில் பார்த்தோம்னா நல்லா பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன் யாராவது வந்து கேட்டால் அவங்கள போய் கேள் எனக்கு தெரியாது எப்படியும் சொல்லுவார் இல்லை வந்து இவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அவங்கள போய் கேளுமார் கீழே எல்லாம் சாமி எல்லாம் இருக்காங்க அவங்கள போய் பார்த்து கூறுடுவார் இன்னொருத்தார் தான் அவங்கள கூப்பிட்டு நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம் பற்றற்ற தன்மைங்கிறத பிரத்யட்சமாக பார்த்துருக்கோம் அவர் நான் தான் ரெடியாக இருக்கேன் யமனுக்கு அவர் வரமாட்டேங்கிறானேம்பர் நான் ரெடியாக இருக்கேன் பர் ரொம்ப ரெடி அவர் தான் வரமாட்டேங்கிறார் அப்போ அந்த வைராக்கியங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த இதுக்கு இது நான் நிறைய பேர் பார்க்காதவங்க இருப்பீங்க நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன் குருவினுடைய பாதுகைக்கு வைராக்கியத்தை தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது வைராக்கியங்கிற சாம்ராஜ்யம் இதுதான் அந்த கவித்துவனு கவித்துவம் வைராக்கிய சாம்ராஜ்யத்தை பூஜனாபியாம் தன்னை பூஜிப்பவர்களுக்கு வைராக்கியம் என்கிற சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவினுடைய பாதுகைகளை வணங்குகிறேன் வணங்குகிறேன் இதுதான் முதல் ஸ்லோகம் இனி அடுத்த ஸ்லோகம் படிக்கல கவித்ரா சில புத்தகத்தில் இருக்கும் விபத்து தா தான் நமோ நமருபாது கவித்ராசி தௌர்மாலி நமோ நம ஸ்ரீ குருபாது எல்லாம் தான் ஞானத்தை கொடுத்ததுனால அதை கவித்ரா இது வந்து பாதுகையின் மூலமாக குருவையே ஸ்தோத் பண்ணுகிறார் கவித்துவ வாராசி கவித்தன்மை என்னும் கடலுக்கு நிசாக்கராபா சந்திரனாக விளங்குகின்ற பாதுகை ஏன்னா கடலுக்கும் சந்திரனுக்கும் கனெக்ஷன் உண்டு கடல் வந்து பொங்கணும்னா பௌர்ணவி சந்திரன் வரணும் அதனால கவித்தன்மை என்னும் கடல் பொங்குவதற்கு உரிய சந்திரனாக இந்த பாதுகை இருக்கிறது நமக்கும் கூட கவித்தன்மை வர்றதுக்கு கவித்தன்மைங்கிற கடல் அது நம்மிடத்துல பொங்குவதற்கு சந்திரனாக இருக்கிறார் எப்படி கவி வரணுங்கிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்றார் அவருடைய நூல்களை படிக்கவும் அவரு அவரிடத்துல பேசவும் அவருடைய பழகவும் இருந்தாலே நமக்கு கவி வந்துடுங்கிறார் கவி இவ அவர் எழுதுகிறவர் யாரு எழுதுகிறவர் ஒரு கவிதானே அவர் என்ன நினைச்சுக்கிறார் தன்னுடைய குருவர் நினைச்சுக்கிறார் அவருடைய இப்போ வந்து நரசிம்ம பாரதி சுவாமிகள் குரு ஸ்தோத்திரம் பண்ணி எழுதுறாருனா அவர் யாரை எழுதுறார் அவருடைய குரு ஸ்தோத்திரம் பண்ணுறார் இப்போ அவருக்கு அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் அவர் சொல்கிறார் அவர் என்னுடைய குருநாதனுடைய திருவடியை வணங்குறதுனால பத்து பாதுகைகளை வணங்குறதுனால என்னிடத்தில் கவித்தன்மை என்கிற கடல் பொங்குகிறது அப்படிங்கிறார் நிஷாக்கரகான்னு சொன்னால் சந்திரனுக்கு ஒரு பேர் நிஷாக்கரஹா சூரியனுக்கு தினகரகா சூரியனுக்கு அந்த கவித்தன்மை என்னும் கடலுக்கு கவித்வ கவித்தன்னா கவித்தன்மை வாராசின கடல் நிசாக்கராபியான் நிசாகராபியான் சந்திரனாக விளங்குகின்ற பாதுகை ரெண்டு பாதுகையை எப்படி ஒரு சந்திரநாகம்லாம் கேட்கக்கூடாது எல்லாம் வந்து கவி கவித்வாராசிபியான் அது மாத்திரமல்ல தௌர்பாகிய தாவாம்புத மாலிகாபியம் துர்பாகியம் என்கிற காட்டு தீயினால் வெந்து கொண்டிருக்கிற எனக்கு மழை பொழியும் மேகமாக விளங்குகின்றது இந்த குருவினுடைய திருப்பாதகைகள் எனக்கு எப்படி எனக்கு நான் யார் நான் என்ன போகிற ஒரு மந்த பாக்யசாலி உலகத்தில் யாரும் இல்லைன்னு பாருங்கள் எல்லாேருமே இப்படி தான் சொல்கிறார் ரொம்ப ஒன்றும் இல்லை ரெண்டு கோடி தான் இருக்குது ரெண்டு கோடி இருக்குது நல்லா படிச்சுருக்கார் எம்எஸ்சி படிச்சுருக்கார் எல்லாருக்கு ஃபேமிலியெலாம் நல்லாயிருக்கு ஆனாலும் மனசில் வந்து அந்த என்னமும் ப்ராப்ளம் தகராறு அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறார் திருப்தி இல்லாமல் பேசுகிறார் ஆனால் இங்கே என்னென்னா நமக்கு என்ன தௌர்பாகியம்னா நமக்கு இந்த சம்சாரத்தை அடிக்கடி துன்பப்படுறது தான் அதனால தௌரம்புதாரம் விவேக சுடாமணி சொல்கிறது அபாகியம் துர்பாகியம் கடவுளுடைய அருள் இல்லாதவன் அர்த்தம் சாதா ரொம்ப லிட்ரலா அர்த்தம் பார்த்தா கடவுளுடைய அருளே இல்லாதவன் அர்த்தம் பகவானுடைய பாக்யம்னாலே பகவஸ் பகவதா ஐயம் பாக்யம் பகவதம் பகவதில் இதம் பாக்யம் பகவானுடையது இது எங்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாமே என்னன்னா பகவானுடையதுங்கிற அர்த்தம் நான் ரொம்ப பாக்யசாலின்னா என்ன அர்த்தம் பகவானுடையது என்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது இந்த நம்ம இப்படி சொல்கிறோம் நம்ம வார்த்தை பாக்கியம்ங்கிறது நிறைய பேர் பாக்கியம்மாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க நிறைய பாக்கி தான் அதனால் பாக்யம் பகவதா இதம் பாக்யம் நமக்கு நிறைய சப்தமெல்லாம் தெரியாது அர்த்தம் தெரியாதனால நமக்கு யூஸ் பண்ண தெரியணது தௌரு பாக்ய தாவ அம்புத அம்புதம்னா என்ன அர்த்தம் அம்பு ததாதி மேகத்துக்கு பேர் அம்புத அம்புத மாலிகாபியாம் அப்படியே மாலை மாறி பொழியது அப்படியே வரிசையா விழாறது இல்லையா அதனால தான் அது மாளிகா மாளிகான்னா மழை அம்புத மாளிகாபியாம்னா மேகம் அம்புத மாளிகாபியாம் மாளிகான தப்பா சொன்ன மாலிகான்னா அங்கங்க இருக்கிறது அது வந்து அப்படி மாலை மாதிரி இருந்துட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு அம்புத மாலிகாபியாம் இது மாத்திரம் இல்லை தன்னை வணங்குகிறவர்களுடைய துன்பத்தை எல்லாம் தூரப்போக்குறவர தூரீ கிருத்தா நம்பற விபத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சம்பத்து ஆபத்து விபத்து எல்லாம் சம்ஸ்கிருதம் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சம்பத்துனாலும் சம்ஸ்கிருதம் ஆபத்துனாலும் சம்ஸ்கிருதம் விபத்துனாலும் சம்ஸ்கிருதம் சம்பதோ நய்வத விபதோ நைவ விபத சம்பத் சம்ஸ்மரணம் விஷ்ணோ விபத் விஸ்மரணம் ஹரேஹே இப்படி ஒரு ஸ்லோகம் சம்பத்து சம்பத்து கிடையாது விபத்து விபத்து கிடையாது எது தெரியுமா சம்பத்து பகவானை நினைக்கிறது தான் சம்பத்து பகவானை மறக்கிறது தான் விபத்துன்னு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சம்பதோ நைவ சம்பத விபதோ நைவ விபத சம்பத் சம்ஸ்மரணம் விஷ்ணோ விபத் விஸ்மரணம் ஹரே யாரோ வைஷ்ணவர் பண்ண ஸ்லோகம் நினைக்கிறேன் அவர் ரெண்டையுமே இப்படி போட்டிருக்காரு விஷ்ணுவை நினைப்பது சம்பத்து ஹரியை மறப்பது விபத்து எப்படியோ சரி கடவுளை நினைக்கிறது நான் சொல்றேன் அவ்வளவுதான் சொன்னா நல்ல நம்மளுக்கு வந்து துன்பம் விபத்து ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறோம் அடிக்கடி திடீர் திடீர்னு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுறது யாராவது ரொம்ப நெருக்கமானவங்க போயிடுறாங்க அதெல்லாம் விபத்து அந்த விபத்து வந்து எப்படி போகிறதுன்னா ஆ நம்பரை பணிந்து போற்றி வணங்குகிறவர்களுடைய விபத்துக்களை எல்லாம் தூரீ கரோதி அழிக்கின்றவர் நீக்குகின்றவர் பொசுக்குகின்றவர் போக்குகின்றவர் தூரீ கரோத்தின்னா வெகு தூரத்தில் ஓலை ஓ ஓடும்படி சரி துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் பாடினாங்க இன்பமாயது இடையராது ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் நல்ல கணபதியை தொழுவோம்னா சரி தூரீகரோதி தூரீகிருத்த ஆனம்பதி விபத்தி தாப்யாம் அப்படிப்பட்ட குரு நான் வணங்குகிறேன் இப்படி கவித்தன்மையாகிய கடலுக்கு நிலவாயும் துன்பமாகிய காட்டுத்திற்கு மழை பொழியும் மேகமா மேக மாலையாயும் தன்னை வணங்குபவர்களுடைய துயரை துடைப்பதாயும் விளங்குகின்ற அந்த திருபொருந்திய குருவினுடைய பாதுகைகளை நான் வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்பது இந்த இரண்டாவது பாடலுக்கு அர்த்தம் இனி மூன்றாவது பாடல் நதாயோ ஸ்ரீ பதிதாம் கச்சிதரிசு நமோ நம ஸ்ரீ குருபாடு இந்த எல்லாம் ஸ்துதி தான் சில சமயம் வந்து சிலதெல்லாம் இன்னமும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சொன்னதையே சொல்கிற மாதிரி இருக்கும் அதுதான் ஒன்று தான் ரிப்பீட் பண்ணுறது சொன்னதே சொல்கிற மாதிரிலாம் ஒன்று தான் ஸ்தோத்திரம் ஸ்துதி பண்ணுறதுங்கிறது குரு பாதுகையை வணங்குறதுக்காக வேண்டி அப்பா போற்றி அரசே போற்றி ஐயா போற்றி அப்பா போற்றி அத்தா போற்றி எல்லாம் ஒன்று அப்பா போற்றி அரசே போற்றி ஐயா போற்றி அத்தா போற்றி எல்லாம் ஒன்று தான் வார்த்தையை மாற்றம் போட வேண்டியது ஸ்துதிக்கு வந்து அந்த ரூல் கிடையாது புனருக்தி ஸ்தோத்திரத்துக்கு கிடையாது கூறியது கூறல் என்னும் குற்றம் துதி பாடல்களுக்கு இல்லை அது நம்ம வந்து திரும்பவும் சொன்னால் தோஷம் கிடையாது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா எயோஹோ எந்த பாதுகையை எவ்விரண்டு பாதுகைகளையும் கதாச்சிதபி ஏதாவது ஒரு சமயம் இந்த ரெண்டு பாதுகைகளையும் வணங்குகிற தரித்திர வரியாக தரித்திர சிக்காமணி ஒரு பைசா கூட வழி இல்லை தரித்திர வரியாக தரித்திரத்தில் சிறந்து விளங்குகிறவர்களாக இருந்தாலும் கூட தரித்ரன்னா தரித்திரன் தரிதிர வரியாக அதில் தரித்திரத்தில் சிறந்து விளங்குகிற தரித்ரன் அந்த தரிதிரனாக இருந்தாலும் கூட சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு சாதாரணமாக சொல்றது உண்டு என்னென்னா தனவந்த மதாதாரம் தரித்ரஞ்ச அதபஸ்வினம் ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம் இது கொஞ்சம் கேட்டு தரிசபஸ்வினம் உபௌ அம்பி மோக்தவ்யா மகாசிலாம்னு ஒரு ஸ்லோகம் என்ன அர்த்தம் தெரியுமா அதாவது பணம் இருந்து கொடுக்காதவரையும் தரித்திரனாயிருந்து தவம் பண்ணாதவரையும் எப்படி பணம் இருந்து இப்போ ஒரு ஆள் தரித்திரனா இருந்து தபஸ் பண்ணாதோ தவம் பண்ணாதோம் பண பணம் இருக்கிறவருக்கு என்ன அழகு பணத்தை கொடுக்கறது ஜனங்களுக்கு வழங்கறது முறையாக வழங்குறது தரிதிரனுக்கு என்ன வேலை தவம் பண்றது இந்த தவம் பண்ணாத தரிதிரனையும் பொருளை கொடுக்காத பணக்காரனையும் ரெண்டு பேரையும் கழுத்துல நல்ல கல்லா பார்த்து கட்டி கடல்ல போடுங்கிறது பெரிய கல்லா பார்த்து கழுத்துல நல்லா கட்டி போட்டு எதுக்கு சொல்றேன் இதுல இருந்து என்னன்னா தரித்திரனாக இருந்தாலும் தவம் பண்ணி வாழ்க்கையை வந்து கழிக்கணுங்கிற சாஸ்திரங்கள்லாம் சொல்றது ஏழ்மையா சரி அது நம்மளுடைய பிராரப்தம் முயற்சி பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம் ஆனால் கடவுளை குறித்து தவம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பணம் இருந்தால் நிறைய பேர் நம்மளை தவம் பண்ண விட மாட்டோம் பணம் இல்லாததுனால தவம் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு சான்ஸ் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்க தெரியணும் ஆனால் இங்கே சொல்கிறார் இவர் தரித்திரவரியாக அப்படி தரித்திரனாக இருந்த இந்த பார்வையை எப்போவாவது ஒரு சமயம் வணங்கினா போருங்க ஏதேனும் ஒரு சமயத்தில் வணங்கிட்டா கூட போறோம் ஆசு விரைவில் என்னாகும்னா ஸ்ரீபதி தாம் சமீயு செல்வத்தின் தலைவனாக ஆக்கிவிடும்ங்கிறது செல்வத்தின் தலைவனாக ஆக்கிவிடும் இந்த பாதுகைக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு ஸ்ரீபதினா யார் தெரியுமா ஸ்ரீன்னா திருமகள் திருமகளின் தலைவன் யாரு நம்ம நாராயணன் நம்ம நாராயணன் தான் அவர் நாராயணன் அவர் நாராயணனாக இருக்கிறதுனால தான் லக்ஷ்மி பேசாமல் இருக்கா ஒருத்தர் பெரியவர் சொன்னார் நீ வந்து உங்கள்கிட்ட லக்ஷ்மி இருக்கணும்னா நீ முதல்ல நாராயணனாக இருக்கணும்ன்னு நீ வந்து உங்கள்கிட்ட லக்ஷ்மி குடியிருக்கணும்னு சொன்னால் லக்ஷ்மி எங்கள் வீட்டில் எப்போ குடியிருக்கணும்னு நீங்கள் முதல்ல நாராயணனாக இருங்க லக்ஷ்மி தானாக குடியிருப்பாங்க நாராயணனுடைய லட்சணம் என்ன தெரியுமா ஆசை இல்லாதவன் நேர் மாதம் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த கடை இது கடைஞ்ச போது நம்ம அமிர்த மத மதனம் பண்ணின போது மகாலட்சுமி வந்தா அதில் எத்தனையோ பொருள்கள் வந்தது அதில் ஒன்று மகாலட்சுமி சந்திரன் வந்தது குதிரை வந்தது உச்சைஸ்ரவசம் வந்தது ஐராவதம் வந்தது மகாலட்சுமியும் வந்தா அதில் அந்த அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி வந்ததில் இது மகாலட்சுமியும் ஒன்று இந்த மகாலட்சுமி வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஓடி ஓடி போனாங்க அவ சொல்லிட்டா யார் என்ன விரும்பலையோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் எப்படி கல்யாணம் ஆகும்னு நினச்சாலோ இல்லையோ தெரியல அதனால் யா யார் என்ன விரும்பலையோ அவர்களைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் கடைசியில் இவர் ஒருத்தர் தான் இப்படி பார்த்துட்டு பேசாமல் திரும்பிட்டார் இவர் ஒருத்தர் தான் நாராயணன் இவர் கொஞ்சம் அப்படி யோக நித்திரையில் இருந்தார் இப்படி பார்த்தார் ஓஹோ அப்படியான்னு சொல்லிவிட்டு பழப்படி பேசாமல் அப்போ உடனே செஞ்சு போய் அங்கே கழுத போன நாராயண அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன் ஸ்ரீபதி எங்கேருந்து இங்கே இல்லாமல் போயிருக்கேன் ஸ்ரீபதி ஸ்ரீன்னு சொன்னால் செல்வன் பத்தின்னு சொன்னால் தலைவன் ஸ்ரீயஸ்பதி ஸ்ரீபதி நிறைய பேருக்கு ஸ்ரீபத்தின்னு போட்டிருப்பாங்க ஸ்ரீபத்தின்னா மகாவிஷ்ணுவருடைய ஒரு பேர் திருமகளின் தலைவன் பத்தின்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் கணவன் பதி சதி சத்திபதி சத்தின்னா மனைவி பத்தின்னா கணவன் அதை ஸ்ரீபதி சமீயுகு நன்றாக அடையும்படி செய்யக்கூடிய சக்தி உடையது இந்த பாதுகைகள் அதனால் குருவை வணங்கி குருவினுடைய பாதுகைகளை வணங்கினால் அதாவது தெளிந்த அறிவை பெறுகின்ற மனிதனிடம் செல்வம் தானே வந்து அர்த்தம் தெளிந்த அறிவோடு இருக்கின்ற மனிதனிடம் செல்வம் தானே வரும் செல்வத்தை நாடி இவன் போக செல்வம் இவனை தேடி வரும் தேடி வந்த செல்வம்னா தேடி வரும் தேடி செல்வம் வரும் அதனால ஆனால் ஒன்றும் கடைசியில் வர தேடிய பொருளும் கூட வராதுன்னா கடைசியில் போகிறப்போ தேடிய பொருளும் கூட வரப்போறதில்லை ஆனாலும் இங்கேருந்து சொல்லப்படுறதுன்னா நீ குருவினுடைய பாதுகைகளை நமஸ்காரம் பண்ணினானா என்னைக்காவது ஒரு சமயம் ஆகுது அறிவை பெற்றா போறாதா என்ன அறிவை ஒரு இன்னைக்கு ஒரு அந்தரயோகத்தில் வந்து புத்தி வந்தால் போறாதா என்ன தினமும் ஒரு ஒரு அந்தரோகமா வரணும் ஒரு அந்தரோகத்துல வந்து தெரிஞ்சிருந்தா கூட நமக்கு மனசு தெளிவு ஏற்படுறதுன்னு வச்சு அதனால பிரயோஜனம் கிடைக்குமா கிடைக்காதா அந்த அர்த்தத்தில் ஒரு சமயத்திலாயினும் இந்த பாதுகைகளை ஒருவன் வணங்குவானே ஆனால் அவனுக்கு விரைவில் திருமகளின் தலைவனாக கூடிய வாய்ப்பை உடனே இது கொடுத்துவிடும் சமயக்கு ஈயுகும் நன்றாக இது கொடுக்க கூடியது அப்படிப்பட்ட குரு பாதுகை ும் வணங்குன்ற மக்களை விரைவிலேயே செல்வந்தனாக்குவதாயும் இருக்கக்கூடிய பாதுகைகள் அது மாத்திரமல்ல மூகாஷ்ட வாச்சஸ்பதி தாம் கருதி இந்த குருவினுடைய பாதுகா என்ன பண்றதுன்னா மூக்கன்ன பேச முடியாதவன் ஊமை ஆனால் நீங்கள் அப்படியே லிட்டராக அர்த்தம் பண்ணிக்காதீங்க இப்போ தான் நிறைய பேர் வந்து ஊமைகள் பேசுகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் குரிலர்கள் பார்த்து கொண்டு இதுக்கெல்லாம் வேறு அர்த்தம் இருக்குது நிஜமாகவே அப்படி அர்த்தம் இல்லை ஊமைன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன பேசுறதுக்கு சக்தி இல்லாதவன் சாதாரணமாக விவகாரம் தான் தெரியும் மூக்காஷ்ட மூக்காஷ்டன்னா பேச இயலாதவனை வாச்சஸ்பதி தாம் கருவத்தி வாக்கின் தலைவனாக ஆக்குகிறது ஸ்ரீபதி வாக்கு நமக்கு வந்து வெறும் செல்வம் இருந்தால் போகாது அந்த செல்வம் வந்து பண்பிலாதான் பெற்ற பெருஞ்செல்வம் மாதிரி ஆயிடுதுன்னா அமேத சகா ஸ்ரீஹி அனர்த்தா ஐவ பவதி கல்ச்சர் வந்து பணம் அது வந்து தப்பான வகிக்கு தான் போகும் பெரும்பாலும் பணம் நல்லது பண்ணதாக சரித்திரமே இல்லை பெரும்பாலும் பணம் வந்து நல்லதை சமுதாயத்துக்கு செய்த சரித்திரமே கிடையாது ஆனால் நீங்கள் என்ன சுவாமி இப்படி ஒரேடியாக குண்டெல்லாம் போடுறீங்களேன்னு அது அது உண்மை உண்மைதான் அது மறுக்க முடியாது என்னமோ நடக்கிறது உலகத்தில் ஆனால் உண்மை அதுதான் அதனால இங்கே என்னென்னா வாக்கு அந்த செல்வத்தை காட்டணும் வாக்கு அறிவு இருக்கணும் இல்லை வாக்குக்கே பதியாக்குறது என்ன அறிவை சரியாக பெற்றாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு உள்ளத்துல அந்த சக்தி இருக்குமானால் அவனை வாசஸ்பதி ஆக்குகிறது வாசஸ்பத்தின்னா என்ன அர்த்தம் சொற்களின் அதிபதி ஆக்குகிறது சொல்லை ஆளுபவனாக ஆக்குகிறது சொல்லின் செல்வன் வாசஸ்பத்தின்னா சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் அப்படித்தான் சொல்றது சொல்லின் செல்வன் சொல்லுவார் கம்பர் அதனால வாசஸ்பதி தாம் கரோதி மூகாஷ்ட வாசஸ்பதி தாம் வாச்சஸ்பதி தாம் நமோ நமஸ்ரீ குரு பாதுகாப்பை பாதுகை என்பது எல்லாம் வரும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் சொல்றேன் அடுத்த ஸ்லோகம் மோாதிபாகாதி நமஜன நமோ நமதுமோகாதிவரிக்கமீஷ தாமரை ஒப்பான திருவடிகளை தாங்கியிருப்பதாயும் பல்வேறு மயக்கங்களை நீக்குவதாயும் வணங்கும் மக்களுக்கு வேண்டியதை அள்ளி வழங்குவதாயும் விளங்குகின்ற இந்த குருவினுடைய திருவடி பாதுகைகளுக்கு பாதுகளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது விளக்கமாக மதியம் சொற்பொழிவின் போது பார்க்கலாம் ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியாந்திஷாந்தி ஹரி ஓ